வணக்கம் தினம் ஒரு துளிக்காக சென்னையிலிருந்து என்னன்னு ரெண்டு தேக்கரண்டி எடுத்து அதனுடன் சிறிது தேன் கலந்து அண்டாடம் பருகி வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் இஞ்சி சாற்றை பஞ்சில் நினைத்து நகத்தின் மேல் பற்று போல பூசி வந்தால் நகம் நிறம் மாறுதல் நகம் கருப்பாக மாறுதல் நகம் உடைந்து போதல் நகத்தில் அரிப்பு நகை இவை அனைத்தும் நீங்கிவிடும் என்ன நீர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்